إِنَّا أَنزَلْنَاهُ فِي لَيْلَةِ الْقَدْرِ وَمَا أَدْرَاكَ مَا لَيْلَةُ الْقَدْرِ لَيْلَةُ الْقَدْرِ خَيْرٌ مِّنْ أَلْفِ شَهْرٍ نَزَّلَ الْمَلَائِكَةَ وَالرُّوحَ فِيهَا بِإِذْنِ رَبِّهِم مِّن كُلِّ أَمْرٍ سَبَّحَ لَهُ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ وَقَالَ نَبِيُّنَا مُحَمَّدٌ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ ما مِنْ أَيَّامِ الْعَامِ الصَّالِحِ وَالصَّالِحِ أَحَبُّ إِلَيْهِمْ அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாவுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் நிறைவேற்றுவதற்காக பேச்சில் வந்து இருக்கும் அல்லாவின் நல்லே நர்ம இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் வந்தால எவை தின நபர் வாழ்க்கையில் அப்படியான் அல்லாவுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளே செய்ய வேண்டாம் என்று தடுத்து இருக்கிறானோமா அல்லாவுடைய விடயங்களை முற்றமொழிதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடிய உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் இத்த பொங்கலா அனைவசமாகும் அல்லாவின் நெல்லடியார்களே சிறிது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டின் துல்ஹிச்சா மாதத்தின் முதலாவது ஜிம்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் கண்ணியமானவர்களே துல்ஹிச்சா என்று சொல்லக்கூடிய மாதம் மாதங்கள் பார்க்கின்ற பொழுதும் ஒரு சிறப்பு மாதங்களில் ஒன்று புனித மாதங்களில் ஒன்று அதிலும் விசேடமாக முதல் பத்து நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அல்லாஹ் அந்த நாட்கள் மீது சத்தியம் செய்து அதன் சிறப்பை வலுப்படுத்தியிருக்கிறார் ஒரு பஜுர் சுரது பஜனை ஆரம்பிக்கின்ற அந்த ஆய பஜிர் நேரத்தின் மீது சத்தியமாக இரண்டாவதாக விளையாடின் பத்து இரவுகள் உட்பட பத்து நாட்கள் மீது சத்தியமாக அல்லாவுடைய பத்து தினங்களை சத்தியம் செய்து அதன் சிறப்பை அம்மா வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர்கள் இந்த நாட்களை பற்றி சொன்ன பொழுது இந்த பத்து தினங்கள் அம்மாவுக்கு மிக விருப்பமான அமல்கள் செய்வதற்கு மிகவும் உகப்பான நாட்கள் என்று சொன்ன அந்த அதிபுறம் இளம் அல்லாவிடத்தில் மதிப்போக்குரிய திறங்கள் வேறு எதுவும் கிடையாது அதுல நல்ல அமல்கள் பிடிக்கும் கேட்கப்பட்டது ஜிஹாஜை விட அல்லாவுடைய பாதையில் போராடுவதை விட சிறந்ததா அம் சிறந்தது ஆனால் ஒருவர் போருக்காக அவர் திரும்பி வரவில்லை அவர் ஷகீதாகிறார் அவருக்கு சிறப்பு கூடாதை விட சென்று ஒருவர் திரும்பி வருகின்ற அந்த ஜிஹாதை விட இது சிறந்தது என்பதை வழங்கப்படுகிறார்கள் இனிமனவர்களே ஐயாவுடைய நீயத்தில் இருப்பவர்கள் நேற்றைய தினம் முதல் கலையாமல்யத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அமைப்பிலே பலர் நோன்பாடுகளாக இருக்கலாம் நடிவாளர்களே இந்த பத்து திணங்களுடைய நோன்பை அதிகமாக சொல்கிறார்கள் நவியுடைய மனைவி நவியவர்கள் விடாமல் செய்து வந்த அமல்களிலே இந்த பத்து பத்து நாட்களுடைய நோன்பென்றால் திறநாளை தவிர்த்து ஒன்பது தினங்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அறிவிக்கிறார்கள் ஒன்பது நாட்களில் எட்டு நாட்கள் நோன்பு நோட்காதவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கருணம் சந்தர்ப்பமாக ஹரப்பாவுடைய தினத்துடைய நோன்பு கணித்து கனித்துவமாக அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அரப்பாவுடைய நோன்பு கேள்வி வரும் வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு நோக்க கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது பிடிக்கலாமா நோக்கலாமா வளமையான ஒரு நோன்பு நமக்கு வெள்ளிக்கிழமை தினங்களில் அகப்படுகின்ற பொழுது அதை தனியாக நோக்கலாம் விரும்பி ஒரு நபிலான நோன்பை ஒரு நேர்ச்சை நோன்பை வெள்ளிக்கிழமையை குறிப்பிட்டு நீயத்தில் வைத்து நேர்ந்து நாம அதை குறிப்பிடுவதுதான் தடை என்பதையும் விளக்கமாக வளமையாக வருகிறது ஒன்பதாவது தினம் வருகிறது அரபா தினம் வருகிறது அன்றைய தினம் மாத்திரம் நோன்பு குடிப்பதை நாம் தவறாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அந்த நோன்புக்கு என்ன கூலி இன்னும் தெரியவாங்களுடைய கட்டுபடி முடிந்த வருடம் அதற்கு முன்னால் சென்ற வருடம் இரண்டுக்கும் குற்ற பரிகாரமாக அமையும் எனவே எப்படியோ இரண்டு வருடங்களுடைய பாவங்களுக்கு அது அடியார்களோடு சம்பந்தப்படாத மனித உரிமைகளோடு சம்பந்தப்படாத மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு அல்லாவுடைய மன்னிப்பை அடைய முடியும் என்ற செல்பில் நிபந்தனையில் இருக்கின்றவர்களை தவிர அல்லா ஏனைய மன்னிக்க நான் அல்லாவிடம் ஆதரவு வைக்கிறேன் என்று நபியோர்கள் குறிப்பிட்ட நோன்புதான் ஒன்பதாம் தினத்தில் நோக்கின்ற காஜிகள் அல்லாத நாம் நோக்கின்ற நோன்போம் அதையும் நோட்பதற்கு நாம் உள்ளத்திலே உறுதி கொள்வோம் பொதுவாக அமலு சாலை ஒட்டியின் அகப்பு இடல்லா ஏவைய காலங்களில் செய்கின்ற அவன்களை விட இந்த பத்து திறன்களிலே செய்கின்ற அவள்கள் அல்லாவுடைய அன்பை பெற்று தருவதில் மேன்மையானது அல்லாஹுடைய திருப்தியை அல்லாவுடைய அன்பை நமக்கு பெற்றுத்தருவதிலே முதன்மை வகிக்கின்றன ஓடுகின்ற வாய்ந்தது அதே போல தொழுகைகள் சிறப்பு வாய்ந்தது எல்லாவற்றுக்கும் அல்லாவுடைய அன்பு உபரிவிதமாக மேலதிகமாக கிடைக்கும் என்பதை நவீர்கள் செல்லவாறு சக சொல்லி காட்டினார்கள் சில குறிப்பிட்ட அமல்களையும் நமக்கு கண்டு தந்தார்கள் அதில் பொதுவான ஒரு அமலையும் அரசாவுடைய அதிசை சொல்கின்ற பொழுது அரசாவுடைய அதிகமாக சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையை படுத்தினார்கள் சம்பந்தப்படுகின்றன எல்லோராலும் முடியும் எல்லா இடங்களிலும் முடியும் அசுத்தமான மனதளக்கூடம் போன்ற இடங்களை தெரிந்து பொதுவாக நாம் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் செய்ய முடியுமானாமல் பொது தேவை இல்லை நிபந்தனை இல்லை கடமையானவராலும் செய்ய முடியுமானாமல் குளிக்க முன்னர் குளிப்பு கடமையானவருக்கும் தடை இல்லை அதுதான் அல்லாவுடைய திகர்மானவர்களே சொன்னார்கள் இதிலே அல்ஹம்ல அகர் இந்த திகர்களை வார்த்தைகளை அதிகமாக ஒளிந்து கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள் இரண்டு விதமான விக்கிர்கள் இருக்கின்றன கூட்டாக செய்கின்ற திக்கர் தற்கு பீர் அழற்கே தினமும் நாட்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அரபாவுடைய தினம் வார வெள்ளிக்கிழமை தொழுகையில் இருந்து ஐயாமும் தஷ்ரீஃப் என்று சொல்லக்கூடிய பெருநாளை அழைத்து வருகின்ற மூன்று தினங்கள் முடியும் வரைக்கும் அசர் முடியும் வரைக்கும் சொல்ல வேண்டிய தற்கு பொதுவானது எல்லா தொழுகைக்கு பின்னாலும் கூட்டாக செய்ய வேண்டியது எதிர்ப்பு இப்படி சொன்ன திக்கிர் ஒவ்வொரு நபரும் செய்ய வேண்டியது சாபாக்கள் முக்கியமான சகாபாக்கள் அதுவர்கள் மிக முக்கியமான சகாபாக்கள் இவர்கள் மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற இடங்களில் செல்கின்ற பொழுது இந்தா அல்லா என்ற திட்டத்தை சட்டமாக சொல்வார்களா சட்டத்தை கூட்டிக் கொள்கின்ற பொழுது மக்களுக்கு ஞாபகம் வரும் மக்களும் சேர்ந்து ஒளிவாடுகள் என்ற சம்பவமும் பதியப்பட்டிருக்கிறது இது பத்து நாட்களுடைய அவர் நாளில் வெள்ளி மாணவர்களே மிக சிறந்த திக்க ஏனைய முன்னால் வந்தும் என்றும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் அரபாவுடைய தினத்திலே ஒன்பதாவது தினத்திலே அதிகமாக மொழிந்தோம் சிறந்த திக்கர் என்று நபியவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் எல்லாமே மன்னனமான பாடமான திக்கர் நபியவர்கள் அவர் செய்து செய்து எப்பொழுதுமே ஈரமாக இருக்கட்டும் எச்சி ஊர வேண்டும் இருக்கிறார் குறிப்பாக ஒரு நபி அல்லாவுடைய அல்லாவுடைய மிக உப்புக்குரிய நபி இப்ராஹிம் அலைசலாம் அவருடைய மனைவி ஹாஜர் அவருடைய மகன் இஸ்மாயில் அலிஹிம் அசலாத் அசலாம் வரலாறுகளை நான் வரலாறு மிக முக்கிய புள்ளிகள் அதே போன்று எல்லா சம்பவத்திற்கும் ஆணி அமைந்திருக்க கூடிய நீங்கள் எல்லோரும் முன்னோக்கி இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் முன்னோக்கி தொடரக்கூடிய எந்த உலகத்தில் எந்த நாட்டில் எந்த சந்திர மண்டலத்தில் ஒருவர் நமது கடமையாக இருக்கிறது அந்த அமைப்பிலே இப்ராஹிம் அலிஸ்வலாத்துடைய வரலாறை கேட்டிருக்கிறோம் பேசிக் கொண்டிருக்கிறோம் சுருக்கமாக முன்வைக்கின்ற பொழுதும் இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் நம்முடைய சமூகத்தோடு முகமது அலம் அலிசலம் தொடர்புபடுகிறார்கள் என்பதை சுருக்கமாக நான் முன்வைக்கிறேன் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இப்ராஹிம் அலிசலாம் நம்முடைய எண்கள் இசாரத்தில் மதிக்கப்படுகிறார்கள் அல்லாவுடைய நபி அல்லாவுடைய கலீர் அல்லது பட்டியல் நமக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அல்லாக்கான உங்களுடைய முன்மாதிரி இருக்கிறது என்று இரண்டும் என்ற அறிவிப்பிலும் இப்ராஹிம் அலை சலாத் நபியவர்களையும் அல்லாஹை நினைத்து விட்டார் அதே போன்று நபியவர்கள் பரம்பரை மேலே போகிறது து இரம் அழுது காலை அடித்தடி அழுகின்ற பொழுது தண்ணி அல்ல வழியாக்கினானோ எந்த குழந்தைக்கு தண்ணீர் தேடி தாய் அலைந்த அந்த அலைச்சலை ஒரு சனி விவாதத்தாக அப்படி வந்த நபி அவர்களுடைய பரம்பரையிலும் ஒரு மூத்தப்பாவாக பார்த்ததாக இஸ்மாயில் அலி சொல்லாம் பார்க்கப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலி சொல்லாம் பார்க்கப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல நமக்கு என்ன பெயர் மதங்களிலே நமக்கு என்ன பெயர் இஸ்லாம் என்ற மதம் முஸ்லீம் என்ற பெயர் வைத்தது முஸ்லீம் என்று உங்களுடைய தந்தையுடைய கலாச்சாரத்தை உங்களுக்கு நான் வழிமுறையாக ஆக்கியிருக்கிறேன் முகமது சல்லா அலிசல்ல வழிமுறை மூலமாக இல்லத்த அபிக்கும் உங்களுடைய தந்தை என்று வர்ணிக்கக்கூடிய ஒரு கவி என்றால் ஆடவலைத்தன பொது தந்தை இந்த சமுதாயத்துடைய மகமதுடைய உண்மைக்கு விசேடமான தந்தை இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்கள் அதனால்தான் ஒவ்வொரு வானத்தையும் கடந்து செல்கின்ற பொழுது மனதோடு அந்த ஞாராஜுடைய பயணத்தில் ஏழாம் வானத்திலே இப்ராஹிம் அலை சலாம் சிறு குழந்தைகளோடு உதாவிக்கொண்டு விளையாடிக்கொண்டிருக்கிறார்கள் சிறு வயதில் போட்டாகிய குழந்தைகள் அப்பொழுது எல்லா அதிக மன்னர் நபிமார்களும் யாரென்று நபிமார்களும் நபிமார்களும் சந்தித்த வார்த்தை நல்ல ஒரு சகோதரனே வருக நல்ல ஒரு சகோதரனே வருங்க இவரை மலைக்கெல்லாம் வரவேற்கின்ற பொழுது பாவித்த வார்த்தை வித்தியாசம் நல்ல முதல்வரே வருக நடிகர்கள் வரவேற்க இப்ராஹிம் அலீஸ்வரர் கூட மகனே சாலை ஆட குழந்தையே வருக நடிகர்களை வரவேற்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு உணவு நம்முடைய உமத்திற்கும் இப்ராஹிம் அலீஸ்வரையும் பயன்படுகிறது அது மட்டுமல்ல கன்னியமர்களை தொழுகைய ஆரம்பிக்கிறோம் ஓதுகிறோம் ஓதுகின்ற பொழுது வாழ மீன் மீன் என்று முஸ்லிம் என்று இப்ராம்லாம் ஓதி அல்லாவை புகழ்ந்த வார்த்தைகள் குரான் சொல்கிறது முஸ்லிமீன் என்று அவர்கள் முடித்தார்கள் நான் முஸ்லீம்களின் முதன்மையானவன் அதை நான் வாகன மிதன் முஸ்லிமீன் ஒருவன் என்று நாம் ஓதுகிறோம் நம்முடையம் தொடர்பாகிறது இப்ராஹிம் அரேசலாம் தோடு தொல்கை முடிச்சு என்று محمد இப்ராிம்லி சகளை ஓதியாம் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாவை புகழ்ந்து வர்ணித்தனாம் அத்தகையாற்றை தொழுகையை மொழி செய்த பொழுது நவியர்களுக்கும் நபியுடைய குடும்பத்திற்கும் செலவாற்றி சொல்வாயை அல்லா சலாம் சொல்வாயாக யாவா யாருக்கு சென்றது போன்று இப்ராஹிம் அலைஸ்வரா குடும்பத்துக்கும் சொன்னது போன்று என்று இப்ராஹிம் அலைஸ்வராத்தையும் ஞாபகப்படுத்தித்தான் சலாம் கொடுத்து சொல்ல முடிக்கிறோம் என்றால் தொழிலையும் இப்ராஹிம் அலேஸ்வராத்தோடு தொடர்புபடுகிறது சொல்ல தேவையில்லை முழுக்க முழுக்க அவர்களுடைய இபாதத் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நமக்கு இபாதத் என்ற பாணியிலே அல்லாஹ் தந்திருக்கிறார் கண்ணியமாளியாக இருக்கலாம் எதுவாக இருந்த அலபாவுடைய சரிப்பாக இருக்கலாம் தங்க மடங்களாக இருக்கலாம் எல்லாம் இப்ராஹிம் அலிசலாது கால்பட்ட பூமிகள் இப்பொழுது கண்ணியமாளர்களே இது இப்ராம் அலேசலாதுக்கு நமக்கு இடையே நான் தொடர்பு நாம் தெரிகின்றது இப்ராஹிம் அலிசனா தொடரப்படுகிறார்கள் அது கந்த கண்டித்த கந்திப்பிலே இப்ராஹிம் அலிசலாம் நமக்கு நபியின் மூலம் கண்ணியமாளர்களே சனாவும் சொல்லி இருக்கிறார்கள் நாம் பதில் சொல்ல என்று ார்கள்க்கம் இருக்கிறது இது நல்ல பூமி ாலும்ளை சென்ற பூமி நல்ல விவசாயம் செய்வதற்கு தொடர்ச்சமான நிலம் இங்கே விவசாயம் செய்யுமாறு உலகத்தில் கொண்டு விதைக்குமாறு வித்துக்களை விதைக்குமாறு சொல்லுங்கள் மரங்களை நட்டுமாறு சொல்லுங்கள் நடிகர்களுக்கு என்ன மரம் நடத்த வேண்டும் எப்படி வேண்டும் சொல்லிக் கொடுத்தார்கள் இன்புலக்கூடியவனால் அவனா கூட்டம் இல்லாமலா பெரும்பாலும் உறுதியில் இருக்கலாம் அஞ்சு லாய் ஆனந்த நான்கு உறுதி இல்லாமல் இந்த திட்டர்களை செய்ய சொல்லுங்கள் செய்ய செய்ய இங்கே மரம் நஷ்டப்படும் இங்கே நாம் மரம் கட்டப்படும் எனவே நாம் சொல்கின்ற இப்ராஹிம் அலீஸ்வலா தொடரப்படுகிறது இப்ராஹிம் தொடர்படுகிறதுலா புகழ் எல்லாமே அந்த வார்த்தைகளை கூட இப்ராஹிம் அலிசலாம் நம்முடைய நபி மூலம் நமக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றார் இப்ராஹிம் அலிசலாம் நம்ம பின்னிப்பிடை இந்த உறவுள்ள தந்தை காப்பிபாவுக்கு வந்த நதியேழு மாதங்கள் கிட்டத்தட்ட உண்மையை வயிற்று மசதி அல்லது வயிற்றில் முக்காந்தென்று சொல்லக்கூடிய அந்த கிபிலாவில் தான் இருந்தார்கள் நபியவர்களுடைய உள்ளக்கே உள்ள விருப்பம் நபியுடைய ஆசை இந்த கிபிலா நபியர்களுக்கு பிடிக்கவில்லை அல்லா சொன்னான் என்பதை நான் சொல்றார்கள் என்னுடைய விருப்பம் அங்கு பார்ப்பார்கள் காபத்தில் மேலே பார்ப்பார்கள் பார்வை சுழலும் தலை உயரும் முகம் திரும்பும் ஏதாவது அல்லாவிடமிருந்து காபத்தில் பக்கம் திரும்ப சொல்லி ஆய திறங்காதா என்று ஆசையில் பார்ப்பார்கள் தேசத்தோடு பார்ப்பார்கள் பதினாறு மாதங்கள் அல்லா சொன்னால் நான் செய்கிறேன் என்று செய்தார்கள் கழிந்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு தொலகையிலே அரைவாசி முடித்து விட்டார்கள் ஒரு தொழுகையிலே அரைவாசி முடித்து விட்டார்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுதுரல் மசீதில் ஆறாம் உங்களுடைய முகத்தை அப்படியே திருப்புங்கள் என்று தொழுது கொண்டிருக்கும் போது நிறைவேறியது திரும்பினார்கள் திருபிலத்தை என்று ஒரு பொருள் இருக்கிறது என்னை மாணவர்களே அங்கு சென்றாலும் நாம் ஒழுக்கிபுலாப்பை தான் முடியும் வயிற்றல் முகத்தின் பக்கம் இரண்டிருக்கால் தொழுவோம் முறை கிடையாது அது மாற்றப்பட்டு அப்படியான ஒரு குடிதான் கேட்கப்பட்டது காமத்துள்ளாவுக்கும் மசியில் அக்காவுக்கும் இடையிலே எத்தனை வருடம் வித்தியாசம் ஒரு கருத்து வந்திருக்கிறது நாற்பது வருடங்களை நிறவியவர்கள் நாற்பது வருடங்கள் காபத்துல்லா மசிதுக்கும் அமைக்கப்பட்டது என்ன இந்த தாபத்துள்ளாவுடைய சிறப்புகள் ஏராளம் என்ன மனிமை அது வேறு தாமத்துள்ளாவுடைய அமைப்பு எப்படி வந்திருக்கிறது யார் முதலாவது கட்டியது இதற்கு கேள்வி கோட்டிகளிலே பரிசு பெறுவதற்கும் பதிலளிவதற்கும் தேடுவோம் வாழ்க்கையில் இதைப்பட்டு விளங்குவோம் காமத்துள்ளிபர்களே மனிதர்கள் இந்த பட்டியலிலே சில நபிமார்களும் சில அரசர்களும் சில கலிபாக்கள் சம்பந்தப்பட்ட கருத்து முதலாவது இந்த காமத்துள்ள அல்லாவுடைய கற்களை படி மலக்குமார்கள் வயிற்று மாமூர் என்று ஒன்றிருக்கிறது காபாவுக்கு நேராக அரிசிக்கு கீழே ஏராவானது கண்டார் அரிசிக்கு கீழே காமத்துள்ளாவுக்கு நேராக வயிற்றில் மாம்புத்தது அது வானத்தில் உள்ள மனைக்குமார்களுக்கு அல்லா இபாததுமார்கள் அவர்களுக்கும் ஒரு விபாதத்துக்கு அல்லாஹ் அமைத்து கொடுத்தான் அதற்கு நேராக கட்ட வைத்தான் பூமியிலே இந்த காப்பத்துள்ளாவை மணக்குமார்தான் முதலாவது அதை கட்டியவர்கள் அல்லாஹுடைய கட்டளைப்படை அதற்கு பின்னர் ஆதமரேஸ்வரம் அதற்கு பின்னருடைய மகன் ஸ்ரீதளேஸ்வரம் அதற்கு பின்னர் கட்டிய மாணவர்களே இப்ராஹிம் இப்ராஹிம் அலிமும் அவர்களுடைய கட்டிடப்பணியிலே உதவி செய்தார் வாப்பாவும் மகனும் சேர்ந்து கட்டி முடித்தார்கள் கட்டி முடித்த பிறகு கட்டி முடித்தவுடன் முதலாவது முதலாவது அந்த வார்த்தை பெருமூச்சல்ல பெருமை அல்ல புகழல்ல கண்ணியமன்கள் பண்ணுங்கள் பின்னா மக்களை பற்றின அறிவிப்பு செய்யுங்கள் ஏழான் பண்ணுங்கள் அவர்கள் ஒவ்வொரு மூளை முடிக்கலிருந்தும் ஒவ்வொரு கோணங்களில் இருந்தும் வருவார்கள் இங்கே வை நோக்கி என்று கட்டி முடித்த அவரிடமே அந்த சிறப்பு பணியை எத்தி வைக்கும் பணியை ஒப்படைத்தான் எந்த ஸ்பீக்கர்களோ எந்த மைக்கோ எந்த விதமான சட்டத்தை ஒளிவாங்க அந்த காலத்திலே இப்ராஹிம் ஓசைகளை அல்லாஹ் எல்லோருக்கும் கேட்க வைத்தான் ஆனமுள் அருவாவில் இருக்கின்ற உயிர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அறிவிப்பு தான் கண்ணி மாணவர்கள் அறிமுகம் செய்து யார் யாரில் காபத்துவா இப்ரா அமைப்பிலே இன்று வரைக்கும் வந்து அத்திவாரம் தாண்டாமல் அப்படித்தான் இருக்கிறது அதுக்கு பின்னர் கண்ணிய மாணவர்களே அமாலிக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பினர் இவர்கள் பகனையைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் குடியேறினார்கள் மக்கா அந்த பூமிகளிலே அவர்களும் இந்த காம்பாஸ் திருவிலே நிர்மாணம் செய்தார்கள் அதற்கு பின்னால் சுருகும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருடைய அந்த தலைமையிலிருந்து அவர் குடும்பம் அவர்கள் அதை பரிபாரணம் செய்தார்கள் அதை அவர்கள் கட்டினார்கள் உடனே செய்தார்கள் சில முறை வங்கி செய்தார்கள் அவர்கள் அதை ஆட்சியாக அதிகாரமாக புஷ்பிரயோகமாக எடுத்து காப்படி மதிமைகளை அவர்கள் குறைத்தார்கள் அவர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் கூடியேறினார்கள் அதற்கு பின்னர் கண்டியமானவர்களே என்று சொல்லக்கூடிய நபர் நதியவர்களுடைய நான்காவது பாட்டன் புனிர்மானியமானவர்களே அதற்கு பின்னர்தான் ஒரு கருத்துப்படி அப்துல் முக்தலீப் அதே போன்று குறைச்சிகள் இந்த பணியை மேற்கொண்டார்கள் இவர்கள் பணியை மேற்கொண்டு ஒவ்வொரு ஒரு முயற்சி கூட்டினார்கள் கோடி கூட்டுதல் குறைவன் ஏற்படவில்லை உயரம் கூட்டப்பட்டது அத்திவாரம் வலையளவில் இருந்தது குறைச்சிகள் கட்டுக்கண்ட பொழுதோ அறிவிப்பு செய்தார்கள் பணம் சேகரித்தார்கள் சுத்தமான பணம் வேண்டும் பற்றி பணம் பெறக்கூடாது தகாத முறையில சம்பாதித்த பணம் பெறக்கூடாது அல்லாவுடைய என்ற பெயரில் அதற்குரிய அரை சாப்பையாக இருக்கிறது அரைவாசி கட்டிடமாக இருக்கின்றது பண பற்றாக்குறை அதுதான் தான் முகமது செல்லுமார்கள் பின்னர் வந்து அந்த குறையை நிவர்த்தி செய்ய மாட்டார்கள் நினைத்தார்கள் சொன்னுடைய குடும்பம் அதாவது இந்த குறைசி வம்சம் இவர்கள் ஜாகிலியா காலத்தோடு நெருங்கியவர்கள் அவர்கள் புதுசாக வந்தவர்கள் அவர்கள் ஜாகிலியா காலத்தோடு அந்த சிந்தனையில் பின்னப்பெற்றவர்கள் அந்த சிந்தனையை ஊராவிட்டால் நான் இந்த காமத்துள்ளாவை அப்படி பரிபூர்ணப்படுத்தி கட்டியிருப்பேன் என்று ஆசித்தார்கள் ஆசை வைத்தார்கள் கட்ட கை வைக்கவில்லை திருணா வழியாகும் என்பதற்காக காமத்துள்ளா கட்டுகிறார் என்று அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்று நபியவர்கள் கை வைக்கவில்லை அப்படியே கற்றுகின்ற பொழுதுதான் நபியவர்கள் எல்லோரும் சார்பாகவும் நபியர்கள் அந்த வாலிப பருவத்தை நபித்துவதற்கு முன்னால் எல்லோரும் ஒரு கொண்டு வாருங்கள் கல்லை வையுங்கள் நான் எல்லோரும் சேர்ந்து நூக்குங்கள் என்று நபியர்களுடைய கையால் வைத்தார்களே அந்த குணர் நிர்மாணத்தில்தான் அந்த நிகழ்வு நடந்தது இப்படியே வந்து ார் இவர்களுடைய காலத்திலும் புனர் நிர்மாணம் நடைபெற்றது இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய காலத்தில் இடப்பட்ட அந்த அஸ்விவாரத்திலே அப்படி அவர்கள் உயர்த்தி காட்டினார்கள் பின்னால் ஹிஜிரி ஆயிரத்தி நாற்பதாம் பெரும்பாலும் ஒரு புனர் நிர்மாணம் நடைபெற்றது அதுதான் பத்து வருஷத்துக்கு பின்னாடி சிறிய மோதல் யுத்தத்தின் காரணமாக சேதம் ஏற்பட்டது அச்சாஜி இன்று இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு புல நிர்மாணத்தை செய்தார் அறுபத்தி நான்காம் ஆண்டு அப்துல் அந்த துணை அலையிலானவர்கள் அச்சாஜி அவர்கள் அப்துல் மலிக்கு மறுவாண்டில் அந்த மன்னருடைய கட்டளைப்படி சில சேதங்கள் ஏற்பட்டன காவத்துள்ளாவுக்குள்ளேயே சில மோதல்கள் நடந்தன அந்த சேதங்கள் இல்லாமல் ஆக்கி அவரது செய்தார் அதுக்கு பின்னால் கண்ணியமானவர்களே ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டு எதிரே மொராத் என்று சொல்லக்கூடிய ஒரு அவர் அந்த கிராமத்துள்ளாவை சிறந்த அவருடைய கட்டுமான பணிதான் இன்று வரைக்கும் அது மேலோட்டமாக அது சுத்தப்படுத்தப்படுகிறது அது நெருகூட்டப்படுகிறது கட்டிடத்திறந்த மாற்றமும் கிடையாது வரலாற்று பத்து பன்னிரண்டு கட்டங்களாக காவத்தில் பூர்த்தி அடைந்துவிட்டது விளக்கம் சொன்னார்கள் காவத்தில் கதவை ஏன் உயர்ந்தது என்று காவத்துள்ளாவுடைய கதவு இருந்தது நினைத்தோடு நம்முடைய கதவு போன்று ஏன் இப்படி உயர்த்தப்பட்டு இருக்கிறது ஆய்வில் கேட்டார்கள் ஏன் காவத்தில் கதவை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் ஏடி வைத்து படி வைத்து தான் போக வேண்டும் என்று கேட்ட இது அந்த அந்த அந்த ார்கள்த்தான் கதவை உயர்த்தடுவாரோ அப்படி வைப்பார்கள் ஏற்றுவார்கள் உள்ளே அனுபவிப்பார்கள் சுருக்கம் வரலாறு நடிகளும் ஏராளமான கருத்து உலகத்தில் பத்தியமைந்திருக்கிறது மக்காவுட் தான் உங்கள் போறா கிராமங்கள் ஊர்கள் நாடுகளுடைய தாய் தாயகம் அது எனவே மற்ற கரு கட்டிடிலேபா என்ற வார்த்தை இரண்டு இடங்களில் வந்திருக்கின்றனர் இரண்டு இடங்களிலே அதே போன்று இன்னொரு காவல் என்ற வார்த்தை வருகிறது அல் வைஸ் என்ற வார்த்தை வந்திருக்கிறது வைசல் மகரம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது அதே போன்று கண்ணியமானோடு அசீப் என்ற வார்த்தை வந்திருக்கிறது குரானிலே முதலாவது கட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மதஸ்தானம் தேவாலயம் முன்வைத்தேன் வரலாற்று பாத்திரமான இப்ராஹிம் மலேஸ்வரா வாழ்க்கையிலே மிக முக்கியமான உடனங்களை சுட்டிக்காட்டி உலகையாவுடைய சில உடையங்களை சுட்டுக் காட்டி நான் முடிக்க நடிக்கிறேன் கண்ணியமான இப்ராஹிம் மலேஸ்வரா சொல்லிவிட்ட தொடர்பை அவருடைய வாழ்க்கையிலே எல்லா தலைப்பெரும் படிப்பில் இருக்கிறது அல்லாவுக்கு கட்டுப்படுதல் குச்சி பாவிப்ப பாவிப்பது கிடையாது அல்லாவுடைய அல்லாவுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் அல்லா விரும்புவதான் நான் முதல்வேன் அல்லாவுடைய உண்மையான உறுதியான ஈமான் சதக்குள் எத்தீன் எல்லா தவிப்பிலும் இக்கிரா இணைத்து வாழ்க்கையில் படிப்படையில் இருக்கிறது நபியவர்களுடைய அந்த நகித்துவம் கூட இத்திரா விளைத்திராது பறக்க துபாவினால் ஏற்பட்ட பாக்கியம் என்பதை நபியர்களுடைய வாயிலாக சொல்லியிருக்கிறார்கள் இப்ராஹிம் அலிசராஜ் அனுப்பி அவர் அவர்கள் என்று நபியுடைய அப்படி வந்த இப்ராஹிம் அலைத்தா கண்ணியமரடை பல சோதனைகளிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் பரீட்சைக்கு முகம் கொடுத்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அச்சம் கொண்ட பரீட்சைகளிலே பரிபூர்ணமான அவர்கள் பதிலை அளித்தார்கள் செயல் மூலமாக குழந்தை பிறந்தது நீண்ட காலத்துக்கு பின்னால் நீண்ட காலத்துக்கு பின்னால் அறுக்க தயாராகிறார்கள் அறுக்க வைத்தான் உதவியாக பின்பற்றுகிறோம் நெருப்பு மூட்டம் பாதி ஆபத்து கருகி விழுவோம் அருகில் செல்ல முடியாது வீசுவவர்கள் கூட பக்கத்தில் செல்லாமல் சூரந்த ஒரு ஏவுகணை போன்ற ஒரு கருவியை நஞ்சனி என்று சொன்ன கருவியை செய்து வீசினார்கள் அதிலும் கூட மலைக்குமார்கள் வந்தார்கள் அல்லாவிடம் அனுமதி பெற்று வந்தார்கள் விருப்பத்தில் நாங்கள் என்றால் உங்களுடைய உதவி தேவை இல்லை அல்லா எனக்கு போதுமானவன் அல்லா போதுமானவன் என்று கண்ணியமே அவர்கள் அங்கே அல்லாவிடம் அல்லாவுடைய உதவியை நாடினார்கள் நெருப்பில் இருந்த நாட்கள் தான் உலகத்திலே வாழ்ந்த சுகமான இன்பமான அல்லாவோடு அதனுடைய பறக்கத்தான தந்தம் அதனுடைய பறக்கத்தமல்கள் நமக்கு வந்திருக்கின்றன கனிமணல் ஒவ்வொன்றும் இப்பிராயம் வாழ்க்கையை பின்னணி சுருக்கமாக விளங்க வேண்டும் ஈமான் சவக்குள் எங்கி தாராள தன்மை உதவி செய்கின்ற வன்மை அல்லாவிடம் முன்னோக்கி நின்ற வன்மை தன்மை அல்லாவிடத்திலே கெங்கி துவா சேர்க்கின்ற தன்மை என்று நாம் அல்லா குரானிய விருந்து உபசாரத்தை எல்லாம் முக்கியமாக குராணி அவர் விருந்தாரி எப்படி கவனிக்க வேண்டும் என்று தலைப்பெரும் இப்ராஹிம் அலைச்சராடைய சம்பவத்தை தனக்கு உதாரணம் சொல்கிறார் கிமில் இப்படி ஏராளமான எல்லா தலைப்புகளிலும் பாடமாக இருக்கிற கனிமணி தெரியும் நாட்டுடைய சூழ்நிலை தெரியும் என்னென்ன நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது தெரியும் கனிமனி நம்முடைய கடமை தந்தைகிறோம் அல்லா விருந்துகின்ற கடமை ஆனால் நாம் நமக்கு யாருடைய பயமும் தேவையில்லை எவருடைய பயமும் தேவையில்லை அல்லாவுடைய பயன்படுத்தி அல்லாவுக்காக அல்லாவுக்கு பயந்து இந்த குறுபாடு கடமை நிறைவேற்றுவோம் கூட்டுக் குறுபாடில் பங்கெடுப்பது எல்லோருக்கும் அது விநியோகம் செய்வதற்கு பொருத்தமாக இருக்கும் தனிமைகளை செய்கின்றவர்கள் மிக கவனமாக அந்த அனுமதி பத்திரங்கள் பெறுவது இடங்களை பார்ப்பது சுத்தங்களை பேருவது மிருக வலைகளை தவிர்ப்பது எனவே சிலர்கள் இப்பொழுதே கட்டிவிட்டார்கள் மிருகங்களை எங்கெங்கோ வாங்கி கட்டிவிட்டார்கள் சரியாக பராமரிக்கப்படுகிறதோ ஒரு ல ஆளுகளை ஏற்றி வாருங்கள் எங்காவது அகப்பட்ட பிறகு அது மீடியாவுக்கு ஒன்று எல்லோருடைய குறுபானிக்கும் ஒரு முட்டுக்கட்டையாக மாற வேண்டாம் வதை மிக அது மிக நம்முடைய இனம்தான் சட்டமாட்டை கொண்டு வந்தாகப்பட்டது நம்முடைய இனம்தான் ஐந்து மாடி இயற்க வேண்டிய நொறியிலே பத்து மாடி இயற்கையாக கன்னியவாளர்களே கவனமாக இருக்க நீங்கள் லாபத்துக்காக வேண்டிய நொறியுடைய பணத்தை தலித்த பஞ்சத்தினால் மிருகங்களுக்கு வலை கொடுத்தால் அந்த குருபாணிக்கு நீங்கள் துரோகம் செய்கின்றவர்களாக இது மிருகவரை கூடிய கட்டிக்கோட்டு விவாதத்திலே கொடி கட்டி பெண்மணியை ஞாபகம் செய்யுங்கள் என்ன ஒற்றகங்களுடைய மொழியை விளங்க வைத்தான் பேசியது அந்த பார்த்தை தெளிவான அரபில் என்ன அழுகிறாய் தண்ணீர் ஒழிக்கிறாய் என்னுடைய எஜமான் என்னுடைய வேலை வாங்குகிறார் வேலை வாங்குவதற்கு பொருத்தமான தீனியை உணவை தீனியை எனக்கு தருவது கிடையாது என்றால் அநியாயம் போடுவதற்கு பராமரிப்பு அடைக்க வேண்டும் மக்களுக்கு தலையில்லாத இடத்தில் கட்டப்பட வேண்டும் அழைக்கப்பட வேண்டும் கழிவுகள் யாருடைய மூட்டையும் தொடரக்கூடாது திருவாடைகள் அது உரிய இடத்துக்கு செல்ல வேண்டும் இப்படி கனிமல்ல அதுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்தியுடைய நிர்வாகம் நடத்த வேண்டும் எந்த மசீத செய்கிறார்கள் ஒவ்வொரு மசீதியிலும் அதுக்கின்றவர்கள் சரியான முறை வேணுவது கிடையாது ஒரு மனிதர்கள் எடுத்துவிட்டு ஓடிச்சிருக்கிறார்கள் பிரேக் இல்லாமல் மன்னிக்க வேண்டும் அறுப்பவர்கள் அன்பு நண்பர்களே இறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய சம்பாதிக்கின்ற தாகம் உங்களுடைய பணம் ஏற்றுகின்ற வேகம் மிருக வலைக்கு உதவி செய்ய முடியும் அது மிருக வலையாக இருக்கும் என்றால் அறுக்கின்ற அந்த உரிமையானருக்கும் பாவத்தில் பங்கு கிடைக்கும் நிதானமாக இருக்க வேண்டும் அவர்கள் இரவு நேரங்களை அறுக்கின்றவர்கள் என்னை விட கோப்பி குடித்துக் கொண்டும் பிளேண்டி குடித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் அரைக்க முடியாது இதுவாதம் இரவு விழிப்பதைக்கு கோபி குடியுங்கள் பிளேண்டி குடியுங்கள் குருபாணியை நாம் நாம் எங்கி தோண்டி புதைக்கிறோமா என்ன்கின்ற ஏழைகளும் இருக்கிறார்கள் அவர் ஏழைகளுக்காகத்தான் இருக்கிறோம் மனம் வெளியே கூடுகிறது என்பதால் சனி தேடாமல் எப்படி குருபான் கொடுக்காமல் தவிர்ப்பது என்று குறுக்கு தரமாக சிந்திக்காமல் கொடுப்பேன் என்ற வைராக்கியத்திலே வசதியுள்ளவர்கள் கொடுங்கள் உலமன்கள் மொழிகள் நகன்கள் எல்லோமே நெருக்கப்படும் அல்லாவிடத்தில் ஒரு அந்தஸ்தை முதன்மையாக அடையும் சென்றதை சொல்லி இருக்கிறார்கள் கனிமனிலே இந்த குறுபாடு சில மாற்று மதத்துடைய ஆய்வுகள் சந்தேகப்படும் மிருக வரை மிருகத்தை கனியாய் தானே நோவு உலகத்தில் இருக்கிற கனிமேலே ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் நினைக்கிறேன் ஒரு ஜட் கோர்ட் ஜட் ஆய்வு செய்தார் உலக அறிவை முறைகளில் எதிரி அவருடைய ஆய்வின் முடிவு முஸ்லீம்கள் அனுப்பதுதான் சரி மிருகவதை இல்லாத அறுவை குழாய்கள் இரண்டு உணவு குழாய்கள் மூளைக்கும் அதுக்கு உடம்புக்கும் தொடர்பு இல்லாமல் அந்த வருத்தத்தை உணராது என்பதை அவர் ஆய்வில் முடிவு சேர்கிறார் முறைகளை பாருங்கள் ஷூட்டிங் இருக்கிறது ரெட்டியிலே சொல்வார்கள் மூளை அப்படியே அப்படியே எப்படி அடிப்பார்கள்லை தொங்கட்டு தலையிலே நான்கு மூன்று நான்கு பேர் சேர்ந்து அடித்துக் கொள்வார்கள் இதுவெல்லாம் மிருகத்தோடு உள்ள கருணையா நாம கருணை இல்லையாம் என்றால் மடத்தனத்தில் விளக்கிறார்கள் எனவே நமக்கு சந்தைய கிடைய தேவையில்லை ஆணியோடு சேர்ந்து ஒரு கம்பி கோகம் அப்படியே உள்ளே இருக்கின்ற அனைத்து மூளை கரைத்துவிட்டு அப்படி அது இழுத்தெடுக்கப்படும் அப்படி உள்ளே இருக்கின்ற எல்லா மூளை நரம்புகளும் சேர்ந்து விடுபட்டு வரும் உயிரோடு என்ன வருத்தம் எனவே நமது முறைதான் வருத்தம் இல்லாத முறை என்று ஆய்வும் சொல்கிறது அல்ல ஒரு முறையை நமக்கு கண்டு தந்தால் அது நோயிலே இருக்காது வரைய இருக்காது ஒற்றுமை உள்ள பெருநாளாக மாட்டித் தருவனாக ஏழை உடைய பாவங்களையும் என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மணி தருவையாக உட்கருடைய பாவங்களை மணி தருவையாக ஒரு முஸ்லிம்கள் மோமியன் பாவம் இணைத்தல்வையாக ஏழைகளுடைய நிலைமைகளை சீராக்குவையாக நாட்டு நிலமைகளை சீராக்குவையாக எதிர்ப்புகளை முறியடிப்பாயாக சக்காடையை முறியடிப்பாயாக யாராவது மீண்டும் நமது மசிகளை கை வைக்கிறார்கள் யாதா நம்மை தூண்டுகிறார்கள் யாதா நல்ல நாள் பெருநாள் வரைக்கும் பிறகு ஏதோ ஒன்று தூண்டுவார்கள் யாதா உன்னுடைய கட்டுப்பாடு இருக்கிறார்கள் யாதா அவர்களை கட்டுப்படுத்துவாயாக அவர்களுடைய சதிகளை நம்பி பாதுகாப்பாயாக விடயங்களை நமக்கு செயலாக்கி தருவாயாக எந்த பிரச்சனையும் யாருக்கும் ஏற்படாமல் நம்மை பாதுகாப்பாயாக நம்மவர்களை முறை முறை தவறாமல் நடக்க செய்வாயாக முறையாக நடக்க திரும்ப செய்வாயாக அனைவருக்கும் அச்சுடைய பாக்கியத்தை தருவாயாக எதிர்காலங்களில் உடைய காமத்துள்ள பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அச்சுடைய பாக்கியத்தை தருவாயாக என்னுடைய நசைவு போக முடியும் யாழ்லா உன்னுடைய நசைவில்லாவிட்டால் பணம் இருந்தால் போக முடியாது யாருலா உடைய காமத்துள்ளாவை காணும் என்னுடைய மூர்த்தி அவர் வைக்காதயா அந்த காமத்தில் கணக்குடே பாக்கெட் தருவாயாக எக்காலத்திலும் ஏத்துக்களப்படக்கூடிய ஒரு அச்சை நிறைவேற்றபடி பாக்கெட் தருவாயாக تعالى யாரையrangle அச்சை சென்றிக்குறங்களே அல்லாஹ் அவருடைய அச்சை ஏத்துக்கொள்வாயாக அவருடைய பொறுப்பிலே எங்களுக்கு பங்கு தருவாயாக அவர்கள் யாரையர்க்கெல்லாம் தோஅச்சிகள அனித்து தோஅக்களங்களுக்கு பங்கு தருவாயாக அவருடைய எத்தைக்குபார்லங்களுக்கு பங்கு தருவாயாக تعالى இமாளின் பாந்து அடிமோடு மரணிக்க கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாயாக பாக்கதாவாக